ஸ்ரீகுருபோ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் விரதங்கள்ங்கிற தலைப்பலே நாம் சித்திரமாசத்திலிருந்து ஆரம்பிச்சு பங்குனி மாசம் வரையிலும் நாம் செய்யவேண்டிய விரதங்கள் பண்டிகைகளை விரிவாக அதை செய்ய வேண்டிய முறையையும் அதற்குன்னு உள்ள சரித்திரங்களையும் வரிசையாக பார்க்க போகிறோம் விரதம் பண்டிகை இவை ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா விரதம் அப்படின்னு சொன்னால் சங்கல்பம் பண்ணிட்டு உபவாசம் இருந்து சில கட்டுப்பாடுகளோடு தேவதைகளை பூஜை பண்ணுறதுக்கு விரதம்னு பேர் பண்டிகை அப்படின்னா உபவாசம் இந்த கட்டுப்பாடுகள் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சில தெய்வங்களை பூஜிக்கிறது அதற்கு பண்டிகைன்னு பேர் இந்த விரதங்கள் அநேக விதமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது நித்திய விரதங்கள் நைமித்திக விரதங்கள் காமிய விரதங்கள்னு மூன்று விதமாக நமக்கு ரிஷிகள் பிரித்து காண்பிச்சிருக்கா இந்த விரதங்கள் எட்டு வயசுலேருந்து ஆரம்பித்து எண்பது வயசு வரையிலும் உள்ளவர்கள் அத்தனை பேரும் செய்யணும் ஆண்கள் பெண்கள் எல்லோருமே செய்ய வேண்டிய காரியம் இந்த விரதங்கிறது நித்திய விரதங்கள் அப்படின்னா ஏகாதசி உபவாசம் இவைகளுக்கெல்லாம் நித்திய விரதங்கள்னு பேர் அதுவும் ஒரு விரதமாக சொல்லப்பட்டிருக்கு துவாதசி விரதம்னு பேர் அதற்கு ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ணி பூர்த்தி பண்ணுறது அது நித்ய விரதம்னு பேர் அதேபோல் தசமி திதி அன்னிக்கு ஒருவேளை சாப்பிடணும் அதேபோல் பானுவாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை போஜனம் பண்ணுறது இது மாதிரி உள்ள விரதங்களுக்கெல்லாம் நித்திய விரதங்கள்னு பேர் காமிய விரதங்கள்னு நிறைய இருக்குது காமிய விரதங்கள்ன்னா சில காமனைகளை உத்தேசித்து செய்யக்கூடியதான விரதங்கள் உமாமகேஸ்வர விரதம் அது ஒரு குறிப்பிட்ட காமனையை உத்தேசித்து செய்யக்கூடிய விரதம் அதேபோல் ஐஸ்வர்யம் நிறையா வேணுமானால் செய்யக்கூடிய விரதம் புத்திரபாகியம் வேணுமானால் செய்யக்கூடிய விரதங்கள் இதெல்லாம் காமிய விரதங்கள்னு பேர் அப்படி நிறைய இருக்குது தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறது ஐஸ்வர்யம் நிறையா வரணுமானால் பூஜிக்கிறது இவைகள்லாம் காமிய விரதங்கள்னு பேர் நைமித்திக விரதங்கள்னு சிலது இருக்குது ரிஷி பஞ்சமி விரதம் இருக்கு அது ஒரு நிமித்தத்தை வச்சுண்டு செய்யணும் ஸ்திரீகள் பகிஷ்டா காலம்னு அந்த மூன்று நாட்கள் ஒதுங்க வேண்டிய நியமங்கள் ஏதாவது தவறி போனாலோ அந்த விஷயங்களில் ஏதாவது தவறுகள் நடந்தாலோ அந்த பாபம் பீடிக்கும் ஸ்திரீகளை வியாதியாக கொடுத்து உபதிரவம் பண்ணும் அப்படி இல்லாமல் அந்த பாபம் போகிறதுக்காக செய்யக்கூடிய விரதம் ரிஷி பஞ்சமி விரதம் இவைகளுக்கெல்லாம் நைமித்திக விரதங்கள்னு பேர் அதேபோல் பண்டிகைகள் இருக்குது அதாவது பண்டிகைகள் தீபாவளி மகர சங்கராந்தி பொங்கல்னு சொல்கிறோம் இதெல்லாம் நித்தியம் நித்திய பண்டிகைகள்னு பேர் எல்லோரும் செய்யணும் அதேபோல் காமியமாக செய்யக்கூடிய பண்டிகைகள் நவராத்திரி இது மாதிரி உள்ளவைகள்லாம் காமியமாக பண்ணுறது சில பலன்களை உத்தேசித்து செய்யக்கூடியது நைமித்திகமாக பண்டிகைகள் இருக்குது ஜெயந்தியெல்லாம் கொண்டாடுறோம் ராமகிருஷ்ண ஜெயந்தி யாக்ஞவல்க்கிய ஜெயந்தி இப்படி ஜெயந்தியெல்லாம் கொண்டாடுறது நைமித்திகமாக நாம் செய்யக்கூடிய பண்டிகைகள் அப்படி ஜெயந்தியெல்லாம் கொண்டாடுறபொழுது உபவாசம் இருந்து சங்கல்பம் பண்ணிண்டு நியமமாக இருந்து அப்படியில் கிடையாது அந்த நேரத்தில் அந்த தெய்வத்தை பூஜிக்கணும் இதெல்லாம் நைமித்திகமாக செய்யக்கூடிய பண்டிகைகள் அப்படின்னு நமக்கு பிரித்து காண்பிச்சிருக்கா இந்த விரதங்கள் பண்டிகைகள் எப்படி தீர்மானம் பண்ணுறான்னா சில விரதங்கள் மாச விரதங்கள்னு பேர் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் செய்ய வேண்டிய விரதங்கள் திதியை அடிப்படையாக வச்சுண்டு செய்யக்கூடிய விரதங்கள் திதிப்பிரயுக்தமான விரதங்கள் வார விரதங்கள் கிழமையை அடிப்படையாக வச்சுண்டு செய்யக்கூடிய விரதங்கள் இப்படி அநேக விதமாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காள் இந்த விரதங்கள்னு பார்த்தால் நிறைய இருக்குது அனைத்துமே நம்மளால் செய்யப்படுறதில்லை சில விரதங்கள் சில பிரதேசங்களில் கட்டாயம் பண்ணுறது அப்படின்னு வழக்கத்தில் வச்சுட்டுருக்காள் விந்தியமலை விந்திய பர்வத்தம்னு நடுவில் இருக்குது அந்த விந்தியமலைக்கு தெற்கு பக்கங்களில் உள்ளவர்கள் சில விரதங்களை அனுஷ்டானம் பண்ணுவாள் கட்டாயமாக அதே போல் வடக்கு சில விரதங்களே கட்டாயம் செய்கிறது அப்படின்னு வச்சுருக்காள் எல்லோராலும் எல்லா விரதங்களும் செய்யப்படுறதில்லை ஒவ்வொரு பிரதேசங்களில் ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு மாதிரி விரதங்களை அனுஷ்டானம் பண்ணுறது அப்படின்னு வச்சுருந்துருக்கா இந்த விரதங்கள் வேத விரதங்கள்னு இருக்குது பௌராணிகமான விரதங்கள் அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்குது வேதத்திலையே சொல்லப்பட்ட சில விரதங்கள் இருக்குது அல்லது புராணங்களில் சொல்லப்பட்ட சில விரதங்கள் அநேகமாக வேதத்தில் சொல்லப்பட்ட விரதங்கள் நம்ம பிரதேசங்களில் நடைமுறையில் இருக்குது அனேகமா இருக்கு புராணங்களில் சொல்லப்பட்ட விரதங்கள் சில பிரதேசங்களில் சிலபடி சில முறைகளில் நடைமுறையில் இருக்குது இந்த விரதங்கள் சிலது திதிகளை வச்சுட்டும் சிலது வாரங்களை வச்சுட்டும் சிலது மாதங்களை வச்சுட்டும் நாம் அனுஷ்டானத்தில் வச்சுருக்கோம் அதேபோல் சில விரதங்கள் காலம்பரை செய்ய வேண்டிய விரதங்கள் இருக்கு மத்தியானம் செய்ய வேண்டிய விரதங்கள் இருக்குது சாயங்காலம் செய்ய வேண்டிய விரதங்கள் இருக்குது ராத்திரி செய்ய வேண்டிய விரதங்கள் இருக்குது எந்த நேரத்தில் அந்த விரதம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த நேரத்தில் தான் அந்த விரதத்தை நாம் அனுஷ்டிக்கணும் அந்த காலம் தவறிப்போனால் அந்த விரதம் செய்ததாகவே ஆகாது திரும்ப செய்யும்படியாக நேர்ந்து பேடும். அது சொல்லப்பட்ட நேரத்தில் அந்த விரதத்தை பண்ணணும் நியமத்தோடு இருந்து பண்ணணும் உபவாசம் இருக்கணும் சங்கல்பம் செய்துண்டு அந்த பூஜையை பண்ணி அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணும் நமக்கு ரிஷிகள் நிறைய கிரந்தங்கள் மூலமாக விரதங்கள் சொல்லியிருக்கா இதெல்லாம் அநேகமாக பஞ்சாங்கத்திலேயே போட்டிருப்பாள் நம்ம பக்கங்களில் உள்ள விரதங்களை நம்ம பக்கங்களில் பிரசுரமான பஞ்சாங்கத்தில் போட்டிருப்போம் அதை பார்த்து செய்யணும் சித்திர ஒன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பித்தால் வருஷம் ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுருக்கோம் ரெண்டு விதமாக மாசங்களை தீர்மானம் பண்ணியிருக்கா சௌரமானம் சாந்திரமானம்னு சூரியனை வச்சுண்டு மாதத்தை கணிக்கிறது சந்திரனை வச்சுண்டு மாதத்தை கணிக்கிறது அப்படின்னு ரெண்டு விதமாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க சூரியனை வச்சுண்டு கணிக்கிறது அப்படின்னா சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியில் அந்த மாதத்தை கணிக்கணும் மேஷத்தில் சூரியன் இருக்கிற பொழுது மேஷ மாசம்னு பேர் அதுதான் சித்திர மாசம்னு சொல்கிறோம் அதேபோல் வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருப்பார் நாம் சங்கல்பம் பண்ணுற மேஷமாசே அல்லது ரிஷப மாசே அப்படின்னு சொல்லுவோம் சூரியனை அடிப்படையாக கொண்டு சங்கல்பத்தில் சொல்கிறது அதே போல் சந்திரனை அடிப்படையாக வச்சுண்டு மாதங்களை கணிக்கிறதுனு சொல்லப்பட்டிருக்கு அது